தலைப்பு வாழ்க்கை நேற்று என்பது பழைய பேப்பர் இன்று என்பது நியூஸ் பேப்பர் நாளை என்பது கொஸ்டின் பேப்பர் வாழ்க்கை என்பது ஆன்சர் பேப்பர் கவனமாக எழுதுங்கள் வெற்றி உங்களுக்கே இதுவும் படித்ததில் பிடித்ததும் உள் மனதை தொட்ட வரிகளும் சில அன்புடன் நட்டினியின் கவிதைச் சாரலுக்காக போத்தர் ஜே